சதாவசா மச்சாரிய பயன் வந்தே குரு பரம்பாஸ்மதிபுராலம் சங்கரம் லோக்கம் சங்கராச்சாரியம் ஜா சூதிரபாஷ் வந்தே பகவந்தோ புனப்பு புனஸ்வந்தோ வை ருக்கிவர் அந்தோரு தீயோரா மூதவிபி देघाय, தஷிணா மூத்த ஓ பதிரங்கேசுணு மேவ் பேமாரங்கை துஷும் சூபி விஷேமேவா இோ வ स्वस्तिन भूषा स्वस्तिनो ओम ओम, விவே गुरुभ्यो नमः ஹரிஹீவோ ओम। பனிரெண்டாவது மந்திரம் செகண்ட் கண்டம் பனிரெண்டு பரீட்சோ கர்மித்தா பண ேத மாஸ்துமேவிகே சமித்திரியம் ப்ரமணிஷ பரிச்சிண நேத மாஸ்து தாம்பேத்து தமித் ஸ்ரோத்ரியம் பிரம்மணிஷ்டம் இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப முக்கியமான நம்ம இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த முண்டக்க உபநிஷத்தை உபநிஷத்து படிக்க வந்திருக்க நம்ம மாணவர்கள் முக்கியமான உபநிஷத்துக்கு ஆச்சாரியர்கள் பரம்பரையில் வந்திருக்கவங்க இதை ஏன் முன்னாடி வச்சிருக்காங்கன்றது இது பாடம் படிக்கும் போதே தெரியுது இதுல எல்லா விஷயமும் கவர் ஆகிறது அதனால இந்த உபனிஷத்தை முதல்ல டீச் பண்றதுக்கு எடுத்துக்கிட்டோம் இந்த பரம்பரையில இதுல வந்து நமக்கு தெரிஞ்சதுல இருந்து தெரியாத விஷயத்துக்கு போகப்படும் அபராவித்யாலிருந்து பராவித்தியாக்கு போகணும் அதனால அபராவித்யான்றது வைத்தீக கர்மத்துல இருக்கிற கர்மா உபாசனா ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் வந்து அபராவித்யா இது ஓல்டு ஸ்டடீஸ் பழைய காலத்துல இருந்த ஸ்டடீஸ் இப்ப இருக்கிறத செக்யூலர் சயின்ஸும் சேர்த்துக்கணும் ஆக மூணு மேஜர் விஷயம் அபராவித்யா சொல்லலாம் அது என்னன்னா கர்மா ரிச்சுவல்ஸ் யாகம் யஜ்யம் அதெல்லாம் கர்மா அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது உபாசனா மூணாவது இப்ப நாம ஸ்டடீஸ் வச்சிருந்துருக்க ஸ்கூல் ஸ்டடீஸ் அண்டு காலேஜ் ஸ்டடீஸ் ஸோ இதெல்லாம் வந்து இது எல்லாமே அபராவித்யா அபராவித்தியா நம்ம கஷ்டப்பட்டு ஸ்கூல்ஸ் காலேஜ் சீட்டு வாங்கிறது படிக்க வைக்கிறது அதில் கேம்பஸில் செலக்ட் ஆகிறது அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போகிறது ஓகே இது இதுன்ன ஸோ நெட்டு ரிசல்ட்டு இந்த இருபது இருபத்தஞ்சு வருஷமாக படிக்கிறதுனுடைய ரிசல்ட் என்ன அங்கே ஒரு கேம்பஸ் நடக்கும் அதில் செலக்ட் ஆகணும் நிறைய கம்பெனிக்காரன் இப்போ நேரா வந்து முன்னாடிலாம் வந்து லோக்கல்ல ஆள் எடுத்துக்கிட்டு போவாங்க இந்த கிண்டி பக்கத்தில் தொழிற்சால் இருக்கிறது வில்லேஜில் போய் ஆளை பிடிச்சிக்கிட்டு வருவாங்க லாரியில் எடுத்துகிட்டு போய் இது கொஞ்சம் பாலிஷ்டாக கொஞ்சம் படிச்ச ஒயிட் காலர்ஸ்ல வந்து ஆளை பிடிக்கிறது வந்து இது கொஞ்சம் பாலிஷா சொல்றோம் அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு சரி அப்ப நெட் ரிசல்ட் என்னன்னா அதுல கேம்பஸ்ல ரெடி ஆகி வேலைக்கு போகணும் பணம் வரணும் அல்டிமேட்டி என்ன பணம் வரணும் அதுக்காக இந்த இருபத்தி வருஷமா நம்ம படிச்சோம் அபராவி செக்யுலர் சயின்ஸ் பத்தின விஷயம் ஒரு ஜாப்ல போய் செட்டில் ஆயிடணும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரெகுலரா மணி வர்றதுக்கான ஒரு ஏற்பாடு அதே போலதான் இந்த கர்மா ரிச்சுவல்ஸ் இருக்க அது கூட இன்டைரக்டா டைரக்டா நமக்கு வந்து வெல்த் கொண்டு வரணும் அதனுடைய இகலோக பலன் வந்து நல்ல வெல்த் எல்லாம் கொடுக்கும் நல்ல ஏக பண்ணீங்கன்னா நான் பின்னாடி சொல்ல போறேன் பாப்புலர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்ல வெல்த் கிடைக்கும் அதுக்கப்புறம் இதனுடைய எண்டு இந்த கேம்பஸ்ல நீங்க உள்ள ஜெயிச்சு போனீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு போலான்னா சொர்க்கலோகம் வரைக்கும் போலாம் இந்த கேம்பஸ்ல ஓகே சொர்க்கலோகம் இப்ப நீங்க கேம்பஸ்ல ஸ்டேட்ஸ் போயிட்டீங்கன்னு வச்சுங்க இல்லையா அமெரிக்கா போறது ஜெர்மனி போறது சுவிட்சர்லாந்து போறது இங்க லோக்கல்ல ஒரு பையன் கேம்பஸ்ல வந்து இப்ப அடுத்தது நெக் நெக்ஸ்ட் அப்படிதான் வரப்போறது ஓகே நெக்ஸ்ட் கேம்ப் என்ன வர போறதுன்னா குளோபுல இருந்து ஆள் எடுக்க போறான் புரியுதா இப்ப கும்பிடி பூண்டிக்கு இப்படிலாம் கூப்பிட்டு இருக்கான் இல்லையா முன்னாடி அதுக்கப்புறம் கலிபோர்னியா கூப்பிடுவான் இங்கிருந்து ஆள் எடுத்துட்டு போயிடுவான் புரியுதுதா அதெல்லாம் அது போல இந்த கேம்பஸ்ல ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இது என்னன்னா சொர்க்கம் வரைக்கும் கர்மத்து மூலயமா போனான் இந்த கர்மத்தை விட இன்னும் அதிகமா வேல்யூல் வந்து உபாசனா meditation meditation வந்து எப்படிப்பட்டா இன்னும் ஹைட் அது இப்ப வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து பியூன் செய்யற வேலையும் ஒரு MD செய்யற வேலையும் பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்த்தா இவன் பிசிக்கல் ஒர்க்கு நிறைய இருக்கும் மூட்டை தூக்கணும் இது தூக்கணும் அது ஏகப்பட்ட வேலை இருக்கும் பிராக்டிக்கலா பார்த்தா இவன் நிறைய வேலை செய்யற மாதிரி இருக்கும் அவர் வந்து ஏசி ரூம்ல உட்காந்து இப்படி இப்படி ஒரு கிரீன் இதை வச்சுட்டு இப்படி இப்படி சைன் பண்ணுவாரு அதுக்கே ரொம்ப இது பண்ணுவாரு சில தள்ளி விட்டுருவாரு அப்புறமா அப்படின்னு அந்த ஒரு ரெண்டு சைன் வாங்கிறதுக்குள்ள பெரும்பாடா இருக்கும் இது ஒரு நாள் முழுக்க இப்படி உட்காந்துட்டு ரெண்டு சைன் போடுறதுக்கு அவருக்கு ஏகப்பட்ட சம்பளம் இந்த பியூனு கிளர்க் இருக்கான அவனை மாதிரி பத்து மடங்கு நூறு மடங்கு சம்பளம் ஜாஸ்தி ஏன் ஏன்னா நேரத்தில் ஸ்கூல்ல படிச்சான் காலேஜ் நேரத்தில் கட்டடிக்கல தர தர தரப்பிங்லாம் போல அப்ப வந்து உட்கார்ந்து புத்தியில படிச்சான் புத்தியில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிட்டு சேலரி கூட இவனுக்கு போய் பியூனுக்கும் கிளர்க்குக்கும் இவனுக்கு சொல்ற புத்தியில இருக்கிற வேலைய அவனுக்கு சொன்ன ஒன்னும் நடக்காது அப்ப புத்திய நீ உபயோகப்படுத்துற அளவுக்கு நம்ம லோக்கல்ல இருக்கிற செக்குலர் சயின் பணம் ஜஸ்தி அது போல இந்த கர்மா ரிச்சுவல்ஸ் பண்றத விட உபாசனா அதனுடைய பலன் வந்து இன்னும் கிடைக்கும் போட்டலாம் படுக்கிற பக்கம் பார்க்கிற பக்கம் மேல ஆகாட்சத்தை கொண்டு வந்த வீட்டுக்குள்ள வசதி கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன இந்த லோகம் போறாம இந்த லோகம் மேல இருக்கிறது அப்டூ லோகம் செவன் லோகம் இருக்காது அதனுடைய வாங்கிட்டு போறது கொஞ்சம் வந்து முன்கூட்டியே டிக்கெட் வாங்கி டிக்கெட் வாங்கி ஸ்லீப்பர் கோச் தேர்ட் ஏசி இருக்கிறது செகண்ட் ஏசி இருக்கிறது அதுலயே பஸ்ட் ஏசி அதுலயே கிளாஸ் ஏசி இருக்குது இருக்கிறது அப்புறம் கிளாஸ் ஏசி அவ்வளவுதான் மேக்சிமம் அதுக்கு மேல கிடையாது அது போல இதுல மேல போற வரைக்கும் அப் டு பிரம்ம வரைக்கும் போலாம் ஓகே இது உபாசனாவோட ஹைட் புரியல இப்போ வந்து அப்ப இங்க நாம செகுலர் சயின்ஸ்ல இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டோம்னா இங்கேயே வந்து நல்ல கம்பெனியில சேரலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டோம் இன்னும் பிரமாமம் படிச்சுட்டா எஸ்கே பயிடலாம் கண்ட விட்டு கண்டம் பாயலாம் ஓகே வெளியிலாம் போயிடலாம் அப்போ ஆல் தயின்ஸ் நமக்கு வந்து பேசிக்கலி என்ன எல்லா விதமான வசதியெல்லாம் கொடுக்கும் இது நமக்கு பொதுவா தெரிஞ்சது அதுக்குதான் நம்ம முயற்சி பண்ண ஆனா சாஸ்திர திருஷ்டியில என்ன சொல்றதுன்னா அப்பராவித்யா என்றுசாரம் பாரு இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் என்னவா சம்சாரம் அப்பராவித்யா சாரம் பராவித்யா எண்டு மோட்சம் இருந்து விடுதலை துன்பம் கிரைசஸ் சோகம் மோகம் எல்லாம் சம்சாரத்தில் என்னெல்லாம் உங்களுக்கு உபத்திரம் கொடுக்குறது அதெல்லாம் சம்சாரத்தில் போட்டுலாம் அதுல இருந்து விடுதலை அர்த்த அப்போ பரா வித்யாவோட எண்டு மோட்சம் மன நிறைவு கம்ப்ளீட்னஸ் பூர்ணத்வம் இந்த அபராவித்யா போனா எல்லாம் பிரைவேட் லிமிட்டெட் தான் எவ்வளவு பெரிய ஆள் ஆனாலும் பிரைவேட் லிமிடெட் தான் அண்ட்ரட் ஸ்க்ரோர்ஸ் இல்ல தௌசண்ட் ஸ்க்ரோர்ஸ் ஆனாலும் பிரைவேட் லிமிட்டெட் தான் லிமிட்டெட் தான் ஓகே அப்ப அது குறைவு குறைவு என்ன குறைவு துக்கம் நிறைவு ஆனந்தம் ஓகே நிறைவு ஆனந்தம் குறைவு துக்கம் இது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ சோ இங்க என்ன சொல்ல வந்தது பராவித்யா வந்து உபனிஷத் ஓகே வேதாந்தம் ஞான காண்டம் ஓகே அபராவித்யா வந்து என்ன அப்படின்னா கர்ம காண்டம் அது இந்த அப்பராவித்தியால நமக்கு வந்து நாம படிச்சோம் மா ஸ்மார்த்த கர்மா பார்த்தோம் அது பூர்த்த கர்மா பார்த்தோம் போன கிளாஸ் கர்மா சர்வீஸ் அதன் மூலியமா நமக்கு வந்து சூரிய லோகம் எல்லாம் பெரிய பெரிய லோகம் கிடைக்கும் பார்த்தோம் ஓகே இதெல்லாம் பார்த்து முடிச்சோம் இப்ப இந்த கர்மா இந்த கர்மா பாசிட்டிவா செய்யறதுன்னா என்ன இகலோக பலம் பரலோக பலம் பார்த்தோம் ஓகே அதுக்கப்புறம் பாசிட்டிவா கர்மால இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னஸ் என்ன அப்படின்னா இத சகாமமா பண்ணலாம் நிஷ்காமமா பண்ணலாம் இப்ப நான் முன்னாடி சொன்னது சகாமமா செய்யுது காமியமா செய்யுது பலனை எதிர்பார்த்து செய்யுது அதற்கு பலன் பரலோகத்துல பலன் கிடைக்கிறது ஓகே அதனுடைய எண்டு சம்சாரம் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகே இதையே நாம என்ன பண்ணலாம் கன்வெர்ட் பண்ணி பண்ணி வேதாந்தோம் அந்த கர்மா நமக்கு அனித்தியம் புரிஞ்சுக்கிறது மாத்திர அது வந்து சம்சாரத்தை கொடுக்கக்கூடிய கர்மா அப்ப ஏன் இங்க நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இதுல இருந்து விடுதலை ஆகணும் நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த பலகீனப்படுத்தக்கூடிய சம்சாரத்தை கூடிய கர்மாவியே நமக்கு பலத்தை கூடியதா ஆக்கலாம் அதுக்கு நமக்கு சாமர்த்தியம் இருந்தா அப்படி பண்ணலாம் அது என்ன செய்யலாம் இதே கர்மாவை ரிச்சுவல்ஸ் உபாசனைய இந்த செக்யூலர் சயின்ஸ் நம்ம பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணலாம் கன்வெர்ட் பண்ணலாம் அது என்ன பண்ணலாம் கர்ம கர்மத்தை வந்து ரிச்சுவல்ஸ் வந்து ஆல் த ஆக்டிவிட்டிஸ் நீங்க வந்து நிஷ்காமிய கர்மமா பண்ணா அதனுடைய ரிசல்ட்டு சித்த சுத்தி மன தூய்மை ஓகே உபாசனையோ நாம வந்து நிஷ்காமிய கர்மமா பண்ணினா பலனை எதிர்பார்க்காம பண்ணினா அதுக்கு என்ன கிடைக்கும் மன ஒருமைப்பாடு மன அமைதி சஞ்சலம் இல்லாத மனசு கிடைக்கும் மனசு கிடைக்கும் அப்போ நம்முடைய மனசை அமைதிப்படுத்தி ஏகாக்கிரத்து நிலையை கொண்டு வந்து சேர்க்கிறது உபாசன பண்ணும் செகுலர் சயின்ஸ் என்ன கொடுக்கும் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்க பாட படிப்பு எல்லாம் இருபத்தி ரெண்டு வருஷமா படிச்சுட்டு இருக்கமே இருபது இருபத்தி அஞ்சு அது நம்ம எப்படி பண்ணலாம் நீ வந்து கிளாஸுக்கு எல்லாம் ஒழுங்கா போய் போய் போய் சிஸ்டமேட்டிக்கா ஒரு கட்டுப்பாடு வந்திருக்கு அதை பயன்படுத்தி வேதாந்த கிளாஸ்க்கு அதே போல வரலாம் நம்பர் டூ என்ன செய்யலாம் தேவைப்படுறது அத கன்வெர்ட் பண்ணி நம்ம இதையே மோட்சத்துக்கு ஹேத்துவா பண்ணலாம் இதே செக்குலர் சயின்ஸே நம்ம கன்வெர்ட் பண்ணி வேதாந்தத்துக்கு உபயோகமா படுத்தலாம் ஓகே அப்போ கர்மா நம்ம மெட்டீரியல் பர்பஸ் பண்ணா சகாம கர்மா அது சித்த சுத்திக்கு பண்ணா நிஷ்காமிய கர்மா ஓகே சரி அப்போ ஞானத்தை கர்மா ஞானத்தை கொடுக்காது நம்பர் டூ கர்மா மோட்சத்தை கொடுக்காது நம்பர் டூ வேற என்னதான் கொடுக்கும் கர்மா சம்சாரத்தை கொடுக்கும் புரிஞ்சுதா ஓகே அது போல அதனால ஒரு உபநிஷத் என்ன சொல்றது ந கர்மனான பிரஜையாதனேன தியாகேனைக அமிர்தத்வமானசுகே அப்படி கொடுக்கிறது ஓகே அப்போ தியாகேனைக அமிருதத்துவமானசு கைவல்யம் அப்போ கைவல்ய உபநிஷத்து சொல்றது இங்க பாரு கர்மத்தினாலும் உன்னுடைய புத்திர புத்திரி அவர்களாலும் நீ சம்பாதிச்சு வச்ச சொத்துக்கள் மோட்சத்தை கொடுக்காது உபநிஷம் சொல்றது வேற எதனால கொடுக்குமா மோட்சம் எதனால கொடுக்கும்னா எதனால கிடைக்கும் தியாகே நைவ மோட்சம் தியாகத்தினால தான் மோட்சம் கிட்டும் ஓகே எத தியாகம் இப்ப முன்னாடி சொன்னுமே கர்மம் பொருள் ஆட்கள் புத்திர புத்திரி இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் தியாகம் பண்ணினாத்தான் மோட்சம் கிட்டும் எப்படி தியாகம் பண்ணணும் எல்லாம் உட்டுட்டு சன்னியாசி எடுத்துக்கிறதா அப்படி இல்ல அது ஈசாவாசிய உபநிஷத்துல அந்த சீக்ரெட் சொல்லுவேன் எப்படி தியாகம் பண்ணணும் அவங்களை வச்சுண்டே தியாகம் பண்றது எப்படின்றத அந்த சீக்கிர வருது பாடம் அதனால அங்க சொல்றேன் ஓகே அப்ப பாசிட்டிவா உபாசன என்ன மெட்டீரியல் பலன் வந்து நமக்கு வந்து சித்த சித்த நைச்சல்யம் நமக்கு கிடைக்கும் இது வந்து உபாசன இருக்கக்கூடிய விஷயம் சரி இப்ப வந்து எல்லா லோகம் போனாலும் இந்த காமிய உபாசனா நமக்கு மன அமைதிய நைச்சல்ய புத்தியை கொடுத்து அஜிகேஷன் குறைச்சி நல்ல மனசு கொடுக்கும் நல்ல மனசுனா என்னது உபத்திரம் மனசு உபத்திரம் இல்லாத மனசு வந்து நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் இப்ப வந்து வீணா எடுத்துக்கோங்க வீணா எனி வாத்தியம் எடுத்துக்கன்னா அது இப்படி பண்ணும்போது ஒரு அபசுரவாசிச்சுன்னு வச்சுக்கோ என்ன வச்சுக்கோம் அது வந்து நான் புளூட் வாசிக்கிறதே கஷ்டம் வாசிச்சா தான் தெரியும் உங்களுக்கு ஓகே நான் வாசிச்சிருக்கேன் அது வாசிச்சு பாருங்க அது வந்து நம்ம காத்த வச்சுட்டு பண்றது அதுல வந்து அந்த ஒரு பிசுரு அதுக்குள்ள இருந்து வச்சுக்கோ நம்ம தம் கட்டிட்டே வாசிக்கிறதே பெரிய விஷயம் அதனால ஒரு பிசு இருந்துன்னா என்ன பிரயோஜனப்படாது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிரயோஜனம் அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கவா இருக்கணும் பக்கவா இருக்கணும் அந்த கடம் இருக்க வீணா போன பானை அந்த பானைய பக்காவா இருந்தா தான் அந்த கிடைக்கும் நீ வாசிக்கிறது கூட கரெக்டா வரும் இன்ஸ்ட்ருமெண்ட் மைண்ட் பக்காவா கிளாஸ் ஆயிடும் நினைச்சபடி இருக்கும் ஓகே எப்ப நினைக்கணுமோ அப்ப நினைச்சா இப்படி பண்ணினா நினைக்கும் அப்படி இருந்தா இருக்கும் மனசு நினைக்கும் போது ஆனந்தமா இருக்கு அந்த மனசு அப்படி ஆயிடும் ஏகாக்கிரத்தகா அப்புறம் ஆர்ஜவம் மனசு கிடைச்சிடும் ஓகே நெகட்டிவ் பாயிண்ட் என்ன இந்த உபாசனினுடைய நெகட்டிவ் பாயிண்ட் இது ஞானத்தை கொடுக்காது நீ எத்தனை தியானம் பண்ணினாலும் அது எந்த அறிவும் கொடுக்காதுங்க நிறைய பேரு ஊவமை ஊவமை சொல்லிட்டு ஒரு பாறையில் உட்காந்து நினைச்சுட்டு ஒண்ணு வரும் மோட்சமும் கிட்டாது வேற என்ன கொடுக்கும் உபாசனம் கூட அங்க போய் பிரம்மலோகத்திலிருந்தா அங்க போய் நம்ம புண்ணிய பழங்கு தெரிஞ்ச தள்ளி விட்டுருவாங்க அதனால இனி எத்தனை வந்து மெடிடேஷன் பண்ணினாலும் சமாதி ஸ்டேட்ல இருக்கோ அதுல மில்லியன் இருக்கிறது மில்லியன் என்ன பில்லியன் அவங்க மேல போயிட்டான் தேவதைகள் ஒன்னு போட்டு அதுக்கு பக்கத்துல இருபத்தி ஒரு சைபர் போடணும் அதுக்கு பேர் முக்கோடி ஜில்லியன் எவ்வளவு வந்து பதினேழு சைபர் கொண்டது ஒண்ணு போட்டு பதினேழு சைபர் அவனை தான் அவனுக்கு அறிவு வந்திருக்கிறது நம்ம அதை தாண்டி வந்து இருபத்தி ஒரு சைபர் பட்டா முக்கோடி இது தமிழ்ல இருக்கிறது முக்கோடி என்றது தமிழ் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது மகா யுகம் ஒன்று இருக்கிறது அது என்ன ஒரு ஒண்ணு போட்டு இருபத்தி ரெண்டு சைபர் பண்ணும் மகாயுகம் காலத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருக்க பாருங்க அதனால நம்ம ஆள் கிட்ட வரவே முடியாது இவங்களா நீங்க அதெல்லாம் மறந்து போயிட்டீங்க முப்பது முக்கோடி சர்வசாதனம் சொல்லுவாங்க முக்கோடி ஒண்ணு போட்டு இருபத்தி சைபர் போட்டு போறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கும் முக்கோடி அது பேர் ஓகே கோடிக்கு இப்ப கேட்டால நிறைய பேருக்கு கோடினா தெரியாது அதனால கோட்டி கோட்டி ஜென்மம் அப்படி சொல்றோம் இல்லையா கோட்டி கோட்டி ஜென்மம்னா இதுலாம் அந்த மாதிரி என்ன இந்த முக்கோட்டி கண்ணை மூடி இருந்தா கூட அந்த ஒரு ஒன்னு போட்டு இருபத்தி ஒரு சைபர் போட்டு அத்தனை காலம் கழிச்சு திருப்பி சம்சாரம் ஸ்டார்டிங் மோட்சம் கிடையாது ஓகே மோட்சம் கிடையாது அப்ப எப்பதான் ஞானத்தினால தான் மோட்சம் ஓகே அதனால இது இது வந்து தேன சௌ கிருப்பணா அப்படின்றார் கௌடபாதர் இது கிருப்பணா சம்சாரத்தை தான் கொடுக்கும்பா இந்த உபாசனா கொடுக்கும் அப்படின்னு எந்த களி தீர்க்க நீ எப்பொழுது வருவாயோ இல்ல பாடுற பாடுற முறை கண்ணு தவக்கே வரவே இல்லையே தடவை கேட்கலையே நீ அப்படின்னு பகவான் சொல்வாருதா அதனால இதெல்லாம் வந்து கர்மா உபாசக மூலியமா செய்யறதெல்லாம் அபராவித்யா அபராவித்யா அப்போ இது ஏன் கீழான வித்யா சொல்லப்பட்டது இது மோட்சத்தை கொடுக்காது அதனால இது கீழான வித்யா அப்ப எதுதான் கொடுக்கும் அப்படின்னா நமக்கு வந்து பராவித்யா தான் மோட்சத்தை கொடுக்கும் வேதம் மூணு வகையா பிரிக்கப்படுறது ஒண்ணு வந்து கர்ம இன்னொன்னு உபாசன மூணாவது ஞான காண்டம் இப்ப கர்ம நமக்கு கொடுக்கும் மா மோக் கிட்டும் தெளிவு கர்ம காண்டத்தையும் உபாசன காண்டத்தையும் நம்ம நிஷ்காமியமா பண்ண சுத்தி கொடுத்து மன அமைதி கொடுத்து இந்த வேதாந்த வகுப்புக்கு வேண்டிய தகுதியை கொடுக்கும் அதை நம்ம நம்ம புத்திசாலித்தனமா அதை செய்யறதுக்கு நம்ம அப்படி செய்யறதுக்கு நம்ம படிக்கணும் சரி இப்போ நாம படிக்க வந்திருக்க இந்த மந்திரம் இருக்க ஒரு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த முண்ட குப்பநிஷத்திலேயே இருக்கிற முக்கியமான மந்திரம் ஒண்ணு சொல்லுங்க அப்படி சொன்னா இந்த மந்திரம் தான் மொத்த முண்ட உபனிஷத்திலே இருக்கிற முக்கியமான மந்திரம் ஒண்ணு சொல்லுங்க அப்படி சொன்னா இந்த மந்திரம் முண்ட குபனிஷத்துல சொல்லக்கூடிய மந்திரத்துல முக்கியமானது மாத்திரமல்ல என் டயர் உபநிஷத்து முக்கியமான மந்திரம் எது இந்த மந்திரம் வேதாந்தத்துக்கு வந்திருக்கிற மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு மற்றவங்களுக்கு இல்லை இந்த வேதாந்தத்தில் வருகின்ற மாணவர்களுக்கு முக்கியமான இம்பார்ட்டன் கொஸ்டின் ஒண்ணு குடிச்சு கொடுங்களேன் அதை நாங்க படிச்சு கடை தேச்சிடுறோம் எப்படியாவது அப்படின்னா இந்த மந்திரம் அதனால இன்னைக்கு வந்திருக்கோங்களேன் வெரி லக்கி இன்னைக்கு வராதவங்களுக்காக நாம எல்லாம் அந்த பரலோகத்தில் இருக்க பெருமானம் பிரையர் பண்ணிவோம் நாம என்ன செய்ய முடியும் அதனாலதான் சோ அதனால முண்ட குப்பநிஷத்து எல்லாத்துக்கும் ஏன்னா இந்த மந்திரம் இருக்க பியூட்டிஃபுல் பாலம் சொன்னா ராம் பாலம் சொன்ன போன வரோம் இது என்ன பண்றதுன்னா வேத பூர்வத்திலிருந்து வேதாந்தத்துக்கு இட்டுண்டு போறது வேத பூர்வத்துல வேதாந்தத்துக்கு அட்டு போறது அதுக்கப்புறம் கர்மா உபாசனையிலிருந்து ஞானத்துக்கு இட்டு போறது அதனால கர்ம காண்டத்திலிருந்து ஞான காண்டத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் என்ன சொல்றது அதுக்கு இட்டு போற மந்திரம் தான் இந்த மந்திரம் ஒன்னு ரெண்டு பன்னெண்டு ஒன்னாவது அத்தியாயம் இரண்டாவது கண்டா பன்னிரெண்டாவது மந்திரம் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் இது பிரஸ்தான திரையத்துக்கே ஒரு திறவு கோல் அப்படிப்பட்ட மந்திரம் ஓகே சரி இப்போ இப்ப நாம இதுவரைக்கும் படித்த மந்திரத்தில் முக்கியமான மந்திரங்கள் அப்படி அங்க சொல்லிட்டு வரும் மூணு மந்திரம் ஞாபகம் ஜெண்டா போறோம் மீதெல்லாம் மறந்தா கூட பரவாயில்ல அது என்ன வந்து நாம எங்க ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த மந்திரத்தை மறக்கூடாது இந்த ஹோல் உபநிஷத்தினுடைய ஸ்டார்டிங் நம்ம என்ன சொன்னோம் சவுனகோகோவை மகாச்சாலகா விதிவது உப்பசன்ன பப்ரச்ச கஷ்மி பகவோ விஜ்ஞாத்தே சர்வமிதம் விஜாதம் பவதி இன்றத்தை மறக்கப்படாது அதுக்கப்புறம் வந்து ஏன் அந்த மந்திரத்தை மறக்கக்கூடாது அதுதான் அந்த கேள்விக்கு தான் இந்த உபநிஷத்து மந்திரமே இருக்கிறது ஓகே அப்போ அவர் என்ன சொன்னாரு டீச்சரு யார் யாரு ஆசிரியர் யாரு டீச்சரு சவுனுக்கா ஆசிரியர் அங்கிரச பரவாயில்ல சவுணுக்கா அவர் வந்து ஸ்டூடண்ட் ஓகே அவர் என்ன வந்திருக்காரு அவர் வந்து மூணு ஆசிரமெல்லாம் முடிச்சுட்டு வந்தவர் நல்லா பஸ்ட் கிளாஸ் குடும்பத்துக்குள்ள போய் பத்ம வியூகத்தில் உள்ள நுழைஞ்சி வெளியில வந்த சக்சஸ்ஃபுல் பர்சன் அதனால தான் நம்ம பரம்பரையில சொல்லியிருக்கோம் ஏன் கிரகஸ்தல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க எல்லாரும் சன்னியாசியா வர முடியாது அதனால இதோ சவுனக்கா ஒருத்தர் வந்திருக்காரு பாரு அவன் அர்ஜுனன் கேட்பான் கேள்வி இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்களா இந்த மாதிரி ஒரு ஆள் கேட்கலாம் அவனுக்கு எல்லாம் இந்த உபனிஷத்துல அவன் கிளாஸ் எடுக்கல அப்படிதான் டைரெக்டா கீதா கிளாஸ் போயிட்டான் யுஆர் தான் அர்ஜுனனோட லக்கி கேட்கவே முடியாது அவன் கேட்குற மாதிரி நீங்க கேட்க முடியாது ஏன்னா உபநிஷத்து படிக்கிறீங்களே அதனால இதுக்கெல்லாம் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்றது வேற படிச்சுட்டு இருக்கும் நம்ம உபநிஷத்து மாணவன் அதுல முக்கியமான மந்திரம் பராவித்யா அந்த பராவித்ய பத்தி என்ன சொல்றது எத்ததேஷம் அகிராகியம் அகோத்திரம் அவர்ணம் அச்சுஷு அசிரோத்திரம் தத பாணிபாதம் நித்யம் பிபும் சர்வகதம் சுசூக்ம தத அந்த பிரம்மண பத்தின விளக்கம் அது இந்த விளக்கம் தான் இனிமே வரக்கூடிய ஸ்லோகத்துல மந்திரத்தான் டீட்டெயிலா சொல்ல படிக்க போறோம் புரிய அந்த மந்திரத்தை நீங்க இப்போ ஏற்கனவே வந்தவங்களும் வராதவங்களோ ஒரு மாதிரி பாக்குறீங்க அந்த ஆறாவது மந்திரத்தை படிச்சோன்ன எங்க கேட்ட மாதிரி இருக்கும் சொன்னீங்களா நீங்க இல்ல கடந்து வந்துட்டோமா அந்த கிளாஸ் டைத்துல நான் இல்லை எங்க கிளாஸ்ல இருந்தேன் நான் இல்லை அத பழைய நோட்ஸ்ல படிக்கணும் இல்லாட்டி சீடு இடி வாங்கி திருப்பி படிக்கணும் அந்த ஆறாவது மந்திரத்தை திருப்பி திருப்பி போட்டு பார்க்கணும் அது போல இப்போ இங்க படிக்க வேண்டிய மந்திரம் பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணாஹா இந்த மந்திரத்தை நாம ஞாபகமா வச்சனும் அதனால டபுள் டபுள் டபுள் போட்டு ஒரு சூழி போட்டுக்கோங்க அத போட்டு மனப்பாடம் பண்ணி வரணும் அடுத்த தடவை வரும்போது இங்க மனப்பாடம் பண்ணிட்டு வரணும் அதுக்கு தான் ரெண்டு தடவை சொன்னேன் ஓகே இந்த மந்திரத்தை ஆறு டாபிக்கா பிரிச்சுள்ள இந்த ஒரு மந்திரத்தை ஆறு டாப்பிக்கா பிரிச்சு ஒரு டாபிக் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வந்து பராவித்யாவுக்கு யார் கேண்டிடேட் இப்ப ஐக்கிற பையன் போயிட முடியுமா கிடையாது அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு குவாலிபிகேஷன் வேணும் அதுக்கப்புறம் போறதுக்கு வேண்டிய தகுதி வேணும் உள்ளதுக்கே தகுதி அதுக்கப்புறம் அந்த படிப்பு படிக்கிறதுக்கு தகுதி இந்த பராவித்யாவுக்கு யார் கேண்டிடேட்டு யார் தகுதி உள்ளவர்கள் நம்பர் ஒன் ஓகே அந்த பர்சன் அடைய வேண்டிய அடைய வேண்டிய தகுதி என்ன ஓகே எந்த தகுதி அவன் அடையணும் செகண்ட் பாயிண்ட் மூணாவது அந்த தகுதியை எப்படி அடையிறது இல்லையா அது ரொம்ப இம்பார்ட்டன் அந்த தகுதி எப்படி அடையிறதுன்னு தெரிஞ்சா தானே அதுக்கு முயற்சி பண்ணலாமா இல்லையே இப்பயும் வித்ராயல் பண்ணிடலாமா இல்லையா சில கோர்ஸ்ல சேர்ந்துட்டு என்ன பண்ணுவோம்னா இது நம்மளால முடியாதுப்பா நம்ம வேற ஏதாவது ஒரு கோர்ஸ் சேர்ந்துருவோம் இல்லையா அப்படி அப்போ அந்த தகுதி தகுதி அடையிறது எப்படின்றது மூணாவது விஷயம் ஓகே தகுதி அடைஞ்சிட்டு வீட்டில் உட்காந்து கூடாது குரு கிட்ட போகணும் ஓகே குரு கிட்ட போனா எந்த யூனிவர்சிட்டி எந்த இது வந்து ஒழுங்கான காலேஜ் யூனிவர்சிட்டி பாக்கணும் இல்லையா அது போல எந்த எந்த குரு எப்படிப்பட்டவர் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்ப தகுதி அடைந்தவன் என்ன செய்யணும் நாலாவது ஓகே முதல்ல தகுதி தகுதியாக அந்த விஷயத்துக்கே தகுதி யாரு தகுதியானவன் இந்த சைட் எல்லாம் காத்தடிக்க காத்தடிச்சு இந்த பக்கம் வரக்கூடியவங்க முதல்ல யாரு அவங்க அவங்க செகண்ட் வந்து அவன் அடைய வேண்டிய தகுதி என்ன மூணாவது விஷயம் அவனுக்கு அது அடையிறதுக்கு வேண்டிய வழிமுறை என்ன நாலாவது விஷயம் தகுதி அடைஞ்ச பிறகு அவன் என்ன செய்யணும் நாலாவது விஷயம் புரியுதுல அஞ்சாவது விஷயம் அவன் தகுதியான குரு கிட்ட போயணும் எப்பயுமே சிஷியனை பத்தி பேசிருந்தா குருவோட லட்சணம் அவர் எப்படிப்பட்டவரே நீங்க அந்த குரு செலக்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு உபரிஷம் சொல்றதீங்க வேற வழி இல்ல சொல்லிதான் ஆகணும் இல்லையா அப்புறம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த குருவை இவர்கிட்ட வரலாமா இல்ல வேற யாருக்கிட்டா ஓடி போயிடலாமா ஓகே அப்படி சோ இது வந்து அதுக்கப்புறம் இது அஞ்சாவது விஷயம் குருவோட லட்சணம் ஆறாவது விஷயம் அப்படி குருவை செலக்ட் பண்ண பிறகு நீ எந்த மாதிரி மனோபாவத்துல போய் அவர்கிட்ட சரணாகதி ஆகணும் அது சிஷியனுடைய மனோபாவம் ஆறு விஷயம் இந்த ஒரு மந்திரத்துல இருக்கு ஓகே அப்போ முழு வேதாந்தத்துக்கு வர்றதுக்கான தகுதி உள்ள மந்திரமா ஆயிடுத்துது ஓகே நம்பர் ஒன்னு வந்து இது வர்றதுக்கே கொஞ்சம் யோகித வேண்டியிருக்கிறது அது யாருன்னு பார்க்கணும் செகண்ட் வந்து இதுல வந்த பிறகு தகுதி அடைய வேண்டிய தகுதிகள் என்ன மூணாவது அந்த தகுதிகள் அடையிறதுக்கு வழிமுறை என்ன அப்படி அந்த தகுதியெலாம் அடைஞ்ச பிறகு நான் என்ன செய்யணும் அஞ்சாவது விஷயம் குரு கிட்ட போகணும் ஆறாவது விஷயம் அப்படி போகும்போது ஒரு பவ்யமா போகணும் அல்லோ மாஸ்டர் அப்படின்னு இங்க ஒரு குழந்த ஒரு குட்டி குழந்தை கீழே இருக்கிறது கீழ இருக்க ஒரு குட்டி ஹாய் குருஜி அவங்க எல்லாரும் அசந்துட்டாங்க சொல்லி கொடுத்துருக்க யாருமே எதிர்பார்க்கல டக்குன்னு அப்படி சொன்ன ஓகே குட்டி குழந்தை அதனால அப்படி சொல்லலாமா இல்ல எப்படி போகணும் அந்த குரு கிட்ட எப்படி போகணும் அப்படிலாம் சொல்றத பத்தி இந்த ஆறு விஷயத்தை பத்தி இந்த மந்திரத்துக்குள்ள போக போறோம் சரி சரி அதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்துக்கு வேண்டிய ஒரு இன்ட்ரொடக்ஷனோட நம்ம போகணும் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பீதிகையோட போக வேண்டியிருக்கிறது பாருங்க ஏன்னா இங்க சாதாரணமா நம்மளை விட்டுருங்க விட்டுட்டா ஜனங்களை மத்தங்களை பேசினா எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா உலகத்தில் இருக்க மாந்தர்கள்லாம் ஒண்ணு அர்த்தத்தை பேசுவான் இல்லாட்டி காமத்தை பத்தி பேசுவாங்க ஓகே ஒண்ணு செக்யூர் செக்யூர் இருக்கணும் இதெல்லாம் வேணும் பணம் பதவி பொருள் பதவி ஆசை இதெல்லாம் இருக்கணும் நேம் அண்ட் பேம் அதெல்லாம் இருக்கணும் ஓகே இது செக்யூரிட்டி இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து என்னன்ன பிளஷர்ஸ் ஜாய்ஃபுல்லா இருக்கணும் இது ரெண்டு விஷயம் தான் உலகத்திற்க மெஜாரிட்டி பீப்புள் நைன்டி நைன் பர்சன்ட் பத்தி தான் பேசுவாங்க நீங்க அங்க போனீங்கன்னு வச்சுங்க ரொம்ப மைனாரிட்டி ஆயிடுவீங்க ஓகே பேசக்கூட முடியாது சில நேரத்துல பேசினா நம்மளை பைத்தியமா நினைப்பேன் நீங்க இங்க போய் இங்க பேசுற விஷயத்துல இங்க நான் தைரியமா பேசுறேன் அத போய் நீங்க வந்து இந்த ஜனங்களுக்கு மத்தியில போய் பேசினீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பேர் எல்லாம் வச்சு வாங்க அதெல்லாம் சொல்வான் ஆண்டி பண்டாரம் கூப்பிடுவான் இப்போ நீங்க சிரிக்கும்போது விஷயம் என்ன தெரியுது ஆண்டி பண்டாரத்தை பத்தி தப்பா நினைச்சுருக்கோம் ஆண்டி பண்டாரம் ஞானின்னு அர்த்தம் புரியுடுதா அந்த ஞானி வந்து இவ்வளவு சிரிக்கிற அளவுக்கு பண்ணிட்டான் புரியுதா லோக்கல்ல பீப்புள் அதெல்லாம் சரி அப்போ இந்த அர்த்த காமம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி வந்து இந்த இது இருக்கிறது இந்த வெஸ்டர்ன் அந்த அமெரிக்கன் ஸ்டைல் இருக்கிறது அது என்னன்னா 2 income, no child அப்படி 2 டூ no child என்ன நடத்துவோம் ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க நானும் குழந்தை குட்டி கிடையாது அப்படி அது நம்ம ஊர்ல இப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறது அது அது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் அது அது போல ஒய்புக்கு பேர் சகதர்ம பத்தினி சக தர்ம பத்தினி நாட் சகதர்ம பத்தினி இப்பெல்லாம் வந்து சக அர்த்த பத்தினி சக காம பத்தினி நாட் சக தர்ம பத்தினி இது ரெண்டு ஆயிடுச்சுன்னா முடிஞ்ச சக தர்ம பத்தினியா இருக்கலாம் ரெண்டு பேரும் வேலைக்கு போவோம் ரெண்டு பேரும் வந்து புதிச்சுட்டு போவோம் எல்லாம் பண்ணிட்டு போவோம் தர்மம் அது டைம் இருந்தாஸ் அதுக்கு ஏற்ற ஒண்ணும் கிடையாது ரெண்டும் காலையில போறது இது ஒண்ணு மாட்டிக்குது அம்பராத்து மாதிரி அங்கு ஒரு அம்மா அவட்டி தை வெள்ளிக்கிழமை பூ வச்சுட்டு போடி சாயந்திரம் வச்சுக்கிறேன் ஓடி வந்து கொண்டு வரதுக்குள்ள அங்க ரோடுல இறங்கி போயிட்டா சார் வெள்ளிக்கிழமை ஆடி தை வருவா வருவான்னு பார்த்தா ரெண்டோ பத்தரை மணிக்கு வந்துதான் ஏதாவது வந்து இப்படி டக்குன்னு வந்த உடனே வீட்டுல இருக்க மனிதர்களோட பேசுறதுல திருப்பி ஆபீஸ் விஷயத்தை பத்தி பேசறது மீதி சொச்ச மிச்சம் ஏன்னா நமக்கு நமக்கு பகல் மாதிரி அவனுக்கு அவனுக்கு வந்து ராத்திரி இப்ப நமக்கு ராத்திரி ஆச்சுன்னா அவனுக்கு பகல் ஆயிடுறது இவன் வந்து டபுள் ஸ்கீம்ல வேலை செய்யறான் இப்போ ஓகே இப்ப வந்து அவனுக்கு காலம்பரம் வந்து நமக்கு ஸ்பீட் பண்ணுவான் எல்லா வேலையும் எல்லாத்தையும் கொடுப்பாங்க கிளைண்ட் டச்ச கிளைண்ட் என்ன நினைச்சோம் எல்லாம் நியூ பேர்டு எல்லாம் இதெல்லாம் சவுனுக்கு தெரியாது பாவான் அதனால திருப்பி போயே திருப்பி என்னத்தையும் குறிச்சுட்டு போய் ரெண்டும் போய் உட்கார்ந்துட்டு லேப்டாப்ல உட்கார்ந்து மீதி சொச்சு மீச்சு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்குது இப்படி பண்ணிட்டு இருக்கு இந்த பையனை பொண்ணு யாரு சகதர்ம பத்தினி அது சக அர்த்த பத்தினி இது நியூ வேர்டு சக அர்த்த சாரிணி அதுக்கு பேரு சக அர்த்த சாரணி ஓகே சகதர்ம சாரணி ஒய்ஃபுக்கு பேரு சக அர்த்த சாரணி ஒன்னே ஒண்ணு அர்த்தகாம் பணம் பதவி பேரு புகழ் செக்யூரிட்டி இதுதான் மெயின் ஓகே பிளஷர் செக்யூரிட்டி இதெல்லாம் வேணும் இது அர்த்தகாம பிரதான வாழ்க்கை இப்படிப்பட்டவர்களுக்கு சகாம கர்மா தான் மெயின் அவங்களுக்கு அதிலிருந்து மாடரேட் பண்றது தான் நிஷ்காமிய கர்மா ஓகே நிஷ்காமிய கர்மா அப்போ இப்போ சகாம கர்மா பிரதான உள்ளவங்களுக்கு வைத்தீக கர்மத்தில் நிறைய ஹோமம் எல்லாம் இருக்கிறது ஓகே அந்த ஹோமத்தில் முக்கியமான ஹோமம் எல்லாம் இருக்கிறது அதெல்லாம் விட்டுருவான் அதுல ஒரு ஹோமம் இருக்கு ஆவகந்தி ஹோமம் இருக்கிறது ஹோமம் தெரியுமா உங்களுக்கு அது வேற சொன்னா நீங்க வேற செய்ய பாருங்க நான் ஒரு சங்கர ஜெயந்திக்கு போனேன் போனா சங்கரன்னு தெரியல ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் அது வைத்த அவர் நிவிறி மார்க்கத்தை உண்டவர் அவர் பர்த்டேக்கு ஆவகந்தி ஹோமம் இருக்கி காதலும் இது லட்சுமி கூப்பிடுறது எனக்கு நிறைய கூட்டு அதுக்காக பண்றது கோபம் இது என்ன கோபம் என்ன சொல்ல பேரு இப்போ இந்த அர்த்தட்டு உருண்டு அப்புறம் ஒரு வாழ்க்கையில ஏதாவது வரும் அந்த நேரத்தில் அவங்க வரட்டும் அவங்க பத்தி இப்ப குறை சொல்லக்கூடாது அர்த்தகாமா நாங்க அப்படிதான் சொல்லக்கூடாது புரியுடுதா சொன்ன நீ அவனை விட மோசமா போயிருக்க அர்த்தம் புரியுதா அதனால இதுல சொல்லப்படாது நாம வந்து இது வந்து யாருக்கு இதுக்கு இந்த அர்த்த காம யாரு பிரதானமா யார் இருக்கா அப்படின்னா தமஸ் அண்டு ரஜஸ் அந்த குணம் பிரதானமா உள்ளவர்களுக்காக உள்ளதது அர்த்த காம ஓகே அவங்களுக்கு சத்துவ குணமே உற்பத்தி ஆகல அவங்களை போய் வகுப்புக்குவா வகுப்புவான் எப்படி வருவாங்க ரொம்ப கஷ்டம் இங்க வந்தா எப்படி இருக்கும்னா அவ்வளவுதான் நெலியும் பெரிய நான் சொல்லியிருக்கேன் அந்த சப்பாத்தி கல் இருக்க அதுல உட்கார வச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் வகுப்பு ஒரு ஒரு நிமிஷம் அப்படி பார்ப்பாங்க பார்ப்பாங்க டைம் பார்க்க ஆரம்பிச்சுன்னா என்ன அர்த்தம் அவுட்டு யாரு கிளாஸ் எடுக்கிற ஒரு அவருக்கு முன்னாடி உட்காந்துக்கான டைம் பார்த்துன்னா என்ன அர்த்தம் ரொம்ப கஷ்டம் ஓகே து அவருடைய அவருடைய பிராரத்தம் அதனால சாஸ்திரத்துக்கு வர்றதுக்கு முதல்ல வந்து அவனுக்கு தேவையானது சத்துவ பிரதானமான ஆள் வேணும் சத்துவ பிரதானமான குணம் தேவைப்படுறது அது அதை அதனுடைய இண்டிகேஷன் தான் முதல் வரியில சொல்ற பரிக்ஷலோகான் கர்மசிதான் பிராமணாகா அந்த பிராமணாகன்றது யாருன்னா சத்துவ பிரதானமான உள்ளவன் வைதிக ஆச்சார சம்பன்னகா பிராமணா வைதிக காரியத்துல ஆச்சாரம் அதுல ஈடுபடுறதுல விருப்பம் அவன் வந்து பிராமணா புரியுதுல சோ வைத்திக ஆச்சாரம்ன்றது என்ன கொஞ்சம் ஜபம் பண்றது கொஞ்சம் சந்தியாவந்தனம் பண்றது கொஞ்சம் சூரிய நமஸ்கார பண்றது ஜபம் பூஜை பண்றது பூஜை பண்றதுன்னா அப்படியே கண்ண மூடி பண்றது அதெல்லாம் பண்றதுக்கு சத்துவ குணம் வேணும் ஓகே அப்படி அப்ப சாஸ்திரம் சொல்றதுல நம்பிக்கையோட வச்சு யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் பிராமணர்கள் அவர்கள் வந்து எந்த ஜாத்தியில இருந்தாலும் பராவலை இந்த குவாலிபிகேஷன் தான் அவர்களாம் பிராமணர்கள் ஏன்னா ராவணன் வந்து புலஸ்திய குலத்தை சேர்ந்த பிராமணன் ஆனா அவன் வந்து பண்ணினது எப்படியே அவன் வந்து ரஜோ குணம் அதி ரஜோ குணத்துல உச்சசாயி ரஜோ குணத்துல உச்சசாயி ஓகே அவன் தம்பி ஒருத்தர் அவன் எப்படின்னா தமோ குணத்துல உச்சசாயி ஓகே இன்னொரு தம்பி இருந்தான் அவன் சத்துவ குணத்துல உச்சசாயி மூணு மூணு பிராமண பசங்க ஒருத்தன் சத்துவ குணத்துல ஓங்கியிருந்தான் இன்னொருத்தன் ரஜஸில் ஓங்கி இருந்தான் இன்னொருத்தன் தமசில் உங்க இருந்தான் ஓகே சத்துவத்தில் ஓங்கி இருந்தது யாரு அவருக்கு பேர் என்ன அவர்ஷணன் ஓகே எந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்தாலும் அவன் வந்து சத்தியத்தை முடிவு பண்ண கிளாரிட்டி இருந்தது விவேகம் இருந்தது போய் அடையிறதா இல்ல ராமனேஸ்வரோட கூட இருக்கிறதா தமசில் மூழ்கிட்டு இருந்த கர்ணன் அவன் வந்து அஜானம் மூடி இருந்தது அறியாமை மூடி இருந்தது அவித்யால இருந்தே தமசுக்கு அதனால அவனுக்கு ரைட்டு ராங் தெரியல உடனே ராமணேஸ்வரன் கிட்ட பக்கத்துல போய் சேர்ந்துட்டான் இவன் விவேக சக்தி இருந்தாலும் அசுர குளத்துல சேர்ந்தவன் ஆனா அவன் பிராமணன் ஏன் சுவாமிய எந்த நேரத்திலையும் எந்த நேரத்திலையும் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்ததுன்னா இனிமே சாமியை கும்பிட மாட்டேன் அப்படி சொன்னா நீ கீழான ஜாதி எந்த கஷ்டத்திலையும் சாமியை விடாம பிடிச்சுக்கிறது யாரு அவன் தான் பிராமணன் ஓகே அவன் தான் பிராமணன் அப்படி நந்தனை போல் ஒரு அந்த அப்படின்னா பாரதி ஏன் நந்தனை போல் அந்த ஏன் நந்தனை பாட்டினாரு நந்தன எப்ப பார்த்தாலும் அந்த வந்து சிதம்பரத்திற்கு நடராஜனையே சேவிச்சிட்டு இருந்தான் நினைச்சுட்டே இருந்தான் சதா காலமும் நினைச்சுக்கிட்டு இருந்தான் முக்காலமும் அவனுக்கு ஒரே நடவு சிதம்பரம் நடராஜரை பத்தியே நினைச்சிட்டு இருந்தான் அப்படி என்ன நடத்தோம் சத்துவ குணம் அது ஓகே இப்ப நம்ம மனசு எப்பவுமே சிதம்பரம் நடராஜர் நடிச்சு மதுரை சுந்தரேஸ்வரர் நினைக்கிற இது ஒரு விஷயம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பிராமணா யாருன்னா கர்மயோகி அப்படி சொல்ல கர்மயோகி ஓகே கர்மயோகி பிராமணன் ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும் அவன் ஈஸ்வர அர்ப்பண பிரசாத புத்திமான் பிராமணாக எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அவன் ஈஸ்வர காரியமா செய்யறவன் பிராமணன் வைஸ் மேன் ஓகே அவன் தான் பிராமணன் கர்மச்சுதான் லோகாக அவன் லோகத்துல எந்த கர்மம் செய்தாலும் அது ஈஸ்வர காரியமா காரியமா செய்வான் அது மாதிரி இல்ல அதுல வரக்கூடிய ரிசல்ட ஈஸ்வர பிரசாதமா எடுத்துக்கிறவன் எவனோ அவன் பிராமணன் இது இது வந்து சத்துவ குண பிரதானம் பிராமணன் ஓகே அதனால பகவானே என்ன சொல்ற கிருஷ்ணா கீதையில் சாத்துர் மயாசம் பின்னாடி என்ன சொன்னார் குண கர்ம விபாக குண கர்ம விபாக குணத்தின் அடிப்படையில் கர்மத்தின் அடிப்படையில் பிரிக்கிறேன் ஜன்மத்தின் அடிப்படையில் இல்லை குறிப்பா பார்த்தா ஜென்மத்தின் அடிப்படையில் எல்லாருமே சூத்ரா தான் நீ எப்படியாவது முயற்சி பண்ணி எந்த குளத்துல பிறந்திருக்கியோ பிராமண குளத்துல பிறந்தா பிராமணன் ஆகணும் சத்திரிய பிறந்தா பிராமணன் ஓகே வைசிய குளத்துல பிறந்தா பிராமணன் ஆகணும் சூத்ர பிறந்தா பிராமணன் ஆகும் நாடு பிராமணர்களை உருவாக்குகின்றது அப்படின்னு ஒரு இடத்துல படிச்சேன் நான் சுவாமி விவேகானந்தர் படிச்சேன் எனக்கு ஒண்ணு புரியல என்ன பிராமணன் அப்படின்னு அப்ப வேற நான் படிச்சு நான் பிராமின் பிராமின் ஒரே சம பைட் இருந்த காலம் வர அப்ப இது என்னது இப்படி இந்த நேரத்தில் இதை சத்தம் போட்டு படிக்கூட முடி வச்சிடும் அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது இதுக்குள்ள வேதாந்தத்துக்குள்ள வந்தான் தெரிஞ்சது ஓஹோ இந்த இடத்துல சொல்ற விஷயம் வேறப்பா அதாவது நம்முடைய இந்த லோகத்துல நாம பிரிச்சு அனுபவத்தில் இருக்கும்போது நமக்கு நமக்கு வர வர என்ன ஆகும் அனுபவம் வரும் அனுபவம் வரும் நிறைய வயசு ஆச்சுன்னா நிறைய அனுபவம் கிடைக்கும் ஓகே எண்பது வயசு ஆச்சுன்னா அனுபவம் எக்ஸ்ட்ரீமா இருக்கும் அனுபவம் என்னன்னா ராகத்வேஷம் அதிகமாகும் ராகத்வேஷம் அதிகமாகும் இப்ப குழந்தைக்கு வந்து ராகத்வேஷம் கம்மியா இருக்கும் ஏன் குழந்தைக்கு ராகத்வேஷம் கம்மியா இருக்கிறது அதனுடைய கம்மியா இருக்கிறது ஓகே டிரான்சாக்ஷன் ஓகே அது வந்து அது வந்து அன்மேனிஃபெஸ்டோ ஃபார்ம்ல ராகத்வேஷம் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரோட பழக பழக ராகத்வேஷம் அனுபவம் வர வர அனுபவம் வர வர ராகத்வேஷம் இன்கிரீஸ் ஆகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அனுபவம் வர வர நமக்கு இன்கிரீஸ் எது ராகத்வேஷம் விருப்பு வெறுப்பு லைக் டிஸ்லைக்கு வரும் இந்த இதெல்லாம் ரஜஸ்தமஸ்னால வரக்கூடியது இந்த பர்சன் சத்துவத்துக்கு வந்துட்டானா அனுபவம் அறிவாகும் அனுபவம் அறிவாகும் அப்ப அனுபவத்தை அறிவாகிறதுக்கு சத்துவ குணம் மேலோங்கி இருக்கணும் அப்போ சத்துவ குணம் மேலோங்கி இருக்கிறவன் வந்து அது அறிவு கொடுக்கிறது அவன் வந்து பிராமணா அவன் தான் பிராமண குணம் வந்து ஒவ்வொரு தடவை நமக்கு அறிவு கொடுத்தது நாம பிராமணா ஓகே அதனால இங்க சத்துவ பிரதான மனப்பான்மையோட பொருள் பிராமணன் பொருள் என்னங்க சத்துவ பிரதானமான உள்ளவன் அப்படின்னு அர்த்தமாகிறது ஓகே அதனால இங்க கர்ம காண்டம் ஞான காண்டம் ஏன் ஏன் வேதம் இது வேதம் பிரிக்கிறோம் ரெண்டா பிரிக்கிறோம் ஞான காண்டம் கர்ம காண்டம் விஷயம் வேற ஞான விஷயம் வேற நம்பர் ஒன் நம்பர் டூ கர்ம அதிகாரி வேற ஞான அதிகாரி வேற கர்ம காண்டத்துக்கு போக வேண்டிய ஆளு வேற பர்சன்ஸ் வேற இந்த ஞான காண்டத்துக்கு வரக்கூடிய பர்சன் வேற ஓகே இப்ப கர்ம காண்டத்துக்கு பண்ணக்கூடியவர்கள் வந்து ஜென்மத்தில் இருக்கிற பிராமணர்கள் யார்களோ குல பிராமணர்கள் அவங்க தான் பண்ணணும் கர்ம காண்டத்துல அங்க போய் நான் போய் பண்றேன்னு பண்ணப்படாது ஓகே அதுக்கு வந்து அதிகாரி சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிதான் இருக்கணும் அப்புறம் கல்யாண மாணவன் தான் இப்படி இருக்கணும் பிராமண ஜத்தியை சேர்ந்தவன் தான் அங்க இது பண்ணணும் அங்க நிறைய சட்ட திட்டங்கள்லாம் அதெல்லாம் அங்க பாலோ பண்ணணும் இதுல கர்ம காண்டத்தினுடைய அதிகாரி வேற ஞான காண்டத்துக்கு அதிகாரி யாரு அப்படின்னா ஞான காண்டத்துக்கு அதிகாரி யாரு இத்தனை நாளுக்கு வந்ததுக்கு தெரிஞ்சு சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினாம் சாதன சதுஷ்ட என்ன விவேக வைராக்கிய இதுதாமிபிகேஷன் இதுதான் இந்தவன் எவனோ அவன் பிராமணன் இப்போ நம்ம இந்த மந்திரத்தில் ஒரு சொல்லுக்கு இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கோம் ஒரே ஒரு சொல்ல எடுத்துட்டு இவ்வளவு நேரம் பேசணும் அதுல ஆறு விஷயம் சொல்லியிருக்கேன் ஆறு விஷயத்துல ஒரு விஷயத்தை மாத்திரம் அதாவது இந்த வேதாந்தத்துக்கு வர்றதுக்கான தகுதி உள்ளவன் யாரு குவாலிபிகேஷன் உள்ள இதுக்கு வரத்துக்கே குவாலிபிகேஷன் யாரு இந்த பிராமணன் அப்புறம் எழுதும் இந்த பிராமணன் மனோ பக்குவம் சத்துவத்துக்கு வர்றதுக்கு அப்படி எங்க இங்க ஒரு இடத்துல இடிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அப்ப நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு இல்ல இது இங்க வந்து வர்றதுனால தெரிஞ்சுக்கிறோம் சத்துவம் கூட வரணும் அவ்வளவுதான் எது வரலையோ அது வரணும் தகுதி என்ன? ஜாதியோ பிராம சேர்ந்தவர்களும் ஞான காண்டத்துக்கு எலிஜிபிள் நம்பர் ஒன் நம்பர் டூ ஆசிரமம் ஆசிரமம் என்ன பிரம்மச்சரிய கிரகஸ்தான சன்னியாச ஆசிரமம் முக்கியமா எதுவும் கிடையாது எனி பர்சன்ஸ் வரலாம் பிரம்மச்சாரி டைரக்டா வேதாந்தத்துக்கு வரலாம் கிரகஸ்தன் டைரக்டா வரலாம் மானப்பிரசத்தில் ஒருவங்க டைரக்டா வரலாம் சன்னியாசியும் வரதான் தான் வரலாம் நிறைய பேர் சன்னியாசி எடுத்துட்டு எதுக்கு சன்னியாசி எடுத்துட்டு இருக்கான்னு தெரியல மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஏதாவது வேதாந்தம் படிப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கிறது பெரிய குரூப் இருக்கிறது நான் ஒரு இடத்துக்கு போனேன் என் பையன் வந்து நல்லா இருந்தான் இப்படி போயிட்டான்னு ஒவ்வொன்னு அழுதாங்க அந்த அம்மா சன்னியாசி ஆயிட்டானா ஏமா எங்க ஊர்ல இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ராப்பீச்சக்காரன் வருவான் அம்மா அந்த ராப்பீச்சக்கார மாதிரி எல்லா சன்னியாசி மாதிரி இல்லை உங்க பையன் பெரிய டீச்சராப்போம் அவன் இப்போ நிறைய பேருக்கு பாடம் நடத்தினான் அப்படியா டீச்சரா நிஜமா ஆமா நான் கொஞ்சம் மனசு தேர்தலா இருக்கு இவங்க ராபிச்சக்கார மாதிரி ஆயிட்டானுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அது பக்கம் உடுமலை பேட்ட பக்கம் ஒரு குக்ராம் அந்த அம்மாக்கு அவ தெரியல அவங்க பாஷையில சொன்ன உடனே புரிஞ்சுது ஓஹோ அப்படின்னு பிரேடுதான் அப்போ சன்னியாசிரவணம் சன்னியாசக்குரியாது அப்படி சொல் இருக்கிறது சோ சிரவணம் எதுக்கு சன்னியாசம் எடுத்ததுக்கு சிரவணம் பண்ணணும் அப்படின்ற அது அப்ப இந்த ஜாத்தியோ இல்ல ஆசிரமோ இல்ல ஆண் படிக்கலாமா பெண் படிக்கலாமா கிடையாது ஆணும் படிக்கலாம் பெண்ணும் படிக்கலாம் படிக்காம இருக்கலாம் வேற என்ன தகுதி சாதன சதுஷ்டிகாரி விவேக வைராக்கிய சமதமாதி முமுட்சுத்துவம் அதுதான் தகுதி ஓகே அதாத்தோ பிரம்ம ஜிக்னாசம் வேதவியாசம் பண்ணின பிரம்மசூத்திர பெரிய டிஸ்கஸ் யாரு இதுக்கு படிக்கிறதுக்கு யோகியதை அது பத்தி அதெல்லாம் இதுல வருது அப்போ இந்த சாதன சதுஷ்ட உடையவன் எவனோ அவன் பிராமணன் பிராமணன் பிராமணன் எங்கே பிராமணன் அப்படிலாம் சொல்றீங்க இல்லையா நம்ம வேதாந்துக்கு வந்திருக்கோங்க நம்ம இவர் என்ன ஜாதி அவர் என்ன ஜாதி இப்படியே கண்ணிலேயே இடப்படக்கூடாது நான் நிறைய பேர் வீட்டுக்கு போயிருக்கேன் நான் அப்ப நீங்க நீங்க நீங்க வந்து முதலையாரா இல்லையா அப்போ பிள்ளையா ஆமா எல்லாருக்கும் பிள்ளை நான் ஒரு ஆயிரக்கணக்கான வில்லேஜுக்கு பேர் பண்ணான்னு ஒரு கிரியோசிட்டி பார்த்தா ஒரு மாதிரி இருக்காரு பேசுறது வேற மாதிரி இருக்கிறது கண்டுபிடிக்கவும் முடியல கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கும்ல கடைசியில நீங்க கடைசியில டைரெக்டா கட்டுவாங்க அப்போ வந்து நீங்க என்ன ஜாதி ஆண் ஜாதி அத சொல்லலங்க நம்ம நம்ம நம்ம இதுல வரல அந்த ஜாத்தில நீங்க என்ன ஜாதி நான் என்ன பண்ணிட்டேன் சங்க பிரச்சார ஆர் எஸ் எஸ் நான் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஜாதியை சொல்லக்கூடாதுன்னு சொன்னதா என் தலையை வெடிச்சிடும் அதனால சொல்லக்கூடாது அப்படியா சரி போங்க நிறைய பேருக்கு ஒரு ஜிக்னாஸ் ஜிக்னாஸ் இதுல ஜிக்னாஸ் அதனால இந்த உடம்பே உண்ணு இல்லைன்னு சொல்றோம் ஜாதி கிடையாது நீதி கிடையாது குளம் கிடையாது பின்னாடி வரப்படுது ஜாதி நீதி குளம் அப்படின்னு பியூட்டிபுல் அது வரப்படுறது பியூட்டிபுலாங்க ஆதி சங்கர் ஜத்தி நீ குளம் எல்லாம் பார்க்க அதனால இங்க என்ன சாதன சதுஷ்ட அதிகாரி வேதாந்தத்துக்கு பிராமணன் சௌச்சம் உடையவன் பிராமணன் அகிம்சா உடையவன் பிராமணன் திதிச்சா உடையவன் பிராமணன் அலம்புத்தி உடையவன் பிராமணன் அலம்புத்தி ரொம்ப முக்கியமானது அலம்பு என்ன போதும் போதுமென்ற மனம் அலம்புத்தி திதிக்ஷா பொறுத்துக்கணும் கோபப்படாதுன்னு பிராமணன் கோபப்படுறோம் யாரே சத்திரியன் சத்திரியன் ஐயோ அம்மா அடிக்கிறாங்களே அனுப்பிச்சு ராத்திரி இப்ப கசிய நைட் நைட் அடிச்சு இல்ல அதுல சத்திரியன் பழிக்கு பழி வாங்கிறது ஆட்சிக்கு வந்த மாதிரி வருவான் வட்டி முதலமைச்சு நம்ம ஊர்ல இருக்கிற ரெண்டு சிஎம் மாதிரி உலகத்தில் அடிச்சுக்க மாட்டான் அது ஸ்பெஷல் நம்ம ஊர்ல ஸ்பெஷல் அதனால இதுல சத்திரிய கோபம் ருத்ரம் கோபத்தை ஜெயிச்சவன் யாரு பிராமணன் விஸ்வாமித்ரா பிரம்ம ரிஷியாக முடிவு பண்ணிட்டார் பிரம்ம எங்க ஆகிறது அப்படி திக்கா இருக்கிறது அதனால கடைசியில அந்த கோபத்தை ஜெயிச்சுட்டான் கோபத்தை காமத்தை கூட ஜெயிக்க முடியுது அவனால காமத்தை ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டான் கடைசில காமத்தை ஜெயிச்சு கூட கோபம் வந்து இருந்துட்டே இருந்த அவங்க உடன்பிறப்பாது கடைசில ஜெயிச்ச உடனே தான் ராமனுக்கு குரு ஆயிட்டான் அதனால கோபம்ன்றது அவ்வளவு அது பிராமண குணம் சௌச்சம் சுத்தமா இருக்கிறது நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் எட்டு லட்சம் ரூபாய்க்கு டஸ்ட்பின் வாங்கியிருக்காங்க அந்த வீட்டுல எயிட் லாக்ஸ் அவங்க வீட்டில் எவ்வளவு பேர் தெரியுமா ஆடிட்டர் எல்லாம் அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து படிச்சது எல்லாம் எல்லாம் ஓன் எஜுகேட்டட் தான் நான் எல்லாருக்கும் முடிச்சுட்டு சாப்பாடு வேற போட்டாங்க சாப்பிட்டு எயிட் லேக்ஸ்க்கு நல்ல ஒரு இது வாங்கியிருக்கீங்க நீங்க டஸ்ட்பின் ஒண்ணும் புரியல எயிட் லாக்ஸ் அப்புறம் யோசிச்சு பாருங்க அவனு திருப்பி சாப்பாடு போட மாட்டாங்க புரிஞ்சுதுல சௌச்சம் சௌச்சம் இருந்துதான் இவர் பிராமணன் கிளீனஸ் இருக்கணும் இருக்கணும் தபஸ் பண்ணணும் தியானம் பண்ணணும் ஜபம் பண்ணணும் இதெல்லாம் வந்து பிராமணனுடைய நீ பிராமணனா அப்பிராமணனா இந்த குணத்துல அளவுல இருக்கிறது இருக்கு அவனுக்கு இந்த மாதிரி வந்த யார் இருக்காங்களோ அவன் தான் வேதாந்தத்துக்கு அவன் பிராமணன் இது குணத்தினுடைய அடிப்படையில முண்டுகூப்பிஷத்துல பராவித்யாவுக்கு கேண்டிடேட் யாருன்னா இந்த மாதிரி சொல்ற பிராமணன் பரிக்ஷலோகான் கர்மச்சிதான் பிராமணா இது இவன் அடைய வேண்டிய குணம் என்ன அது பார்த்தோம் அதிகாரித்துவம் அது வந்து சாதன சதுஷ்டயம் எப்படி தகுதியை அடையணும் அப்படின்னா இரண்டாவது விஷயம் அவன் என்னென்ன தகுதிகளை அடைந்தவனா இருக்கிறான் எப்படி தகுதி அடையவான் அப்படின்னா கர்மச்சிதான் லோகான் பரீட்சைய ரெண்டாவது கேள்விக்கான பதில் இரண்டாவது கேள்விக்கான பதில் என்ன பரீட்ச லோகான் கர்மச்சிதான் அதாவது கர்மச்சிதான் லோகான் பரீட்சய பரீட்சய அப்படின்றது பரீட்சை என்ற வார்த்தை உங்களுக்கு தெரியும் பரீட்சை பரீட்சத்தா நம்ம இங்க பரீட்சைக்கு போறோம்னு சொல்லிட்டு இப்ப வந்து அந்த வார்த்தையை விட்டுட்டோம் நம்ம இல்லையா அது சென்னையில விட்டே விட்டாச்சு பரீட்சைக்கு போறது நான் பரீட்சைக்கு போறேன் அதை சொல்ற அம்மா நான் எக்ஸாமுக்கு போறேன் இந்த பரீட்சைன்ற இடத்துல எக்ஸாம் மாறிடுது பரீட்சை சமஸ்கிருத வார்த்தை பரீட்சைன்றது பரிசோதனை பண்றது பரீட்சை எதை பரிசோதனை பண்ணணும் அப்படின்னா கர்மச்சிதான் கர்மச்சிதான் எத நம்முடைய செயல்களால் சம்பாதிக்கப்பட்ட கர்மத்தில் நம்முடைய கர்மத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த கர்மத்தில் ரிசோதனை பண்ணிப்பாரு லோகான் லோகான் என்ன அப்படின்னா லோகான் இந்த தகுதியை எப்படி அடையிறது பரீட்சை பண்ணி லோகங்களை ஓகே உலகங்களை பரீட்சை பண்ணி பார்க்கிறது அப்ப லோகா பொருள் என்ன அப்படின்னா லோக்யத்தை லோக்யத்தை அனுபூயத்தே இது லோகா லோக்யத்தே அனுபூயத்தே இதி லோக்ககா அப்படி மீனிங் என்ன அர்த்தம் அதுக்கு எது நம்மால் அனுபவிக்கப்படுகிறதோ அதற்கு லோகா எது நம்மால் அனுபவிக்கப்படுகிறதோ அதற்கு பேரு லோகா ஓகே சோ எதெல்லாம் எல்லாம் எதெல்லாம் அனுபவிக்கப்படுகிறது எல்லாம் தான் அனுபவிக்கப்படுகிறது அது குறிப்பா எப்படி சொல்லலாம் மூணு விஷயமா பிரிச்சுள்ள மொத்தத்தையும் மூணா பிரிச்சலாம் எது இதெல்லாம் ஒண்ணு வந்து பொருட்கள் இப்ப என்னால அனுபவிக்கப்படுகிறது இந்த மைக்கு இதெல்லாம் ஓகே பொருட்கள் ஓகே ரெண்டாவது ஆட்கள் ஓகே ஆட்கள் மூணாவது சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் மூணு தான் இருக்கிறது மொத்தம் இது தவிர நாலாவது விஷயம் கிடையாது ஆட்கள் பொருட்கள் சூழ்நிலைகள் இந்த மூணு விஷயத்துல இப்போ எனக்கு வந்து லோக்கியக நீங்க ஓகே என்னால அனுபவிக்கப்படுது உங்களுக்கு நான் ஓகே எதை நம்ம பார்த்து அனுபவிச்சிருக்கோமோ அதுதான் லோகா ஓகே இந்த லோகா எத்தனை லோகா பதினான்கு லோகம் ஈரேழு பதினான்கு லோகமும் லோகத்தில் அடங்கும் அதனால இந்த இரண்டாவது அடைந்த தகுதி என்ன அவன் அடைந்த தகுதி என்னன்ற விஷயத்தை பத்தி இரண்டாவது லைன்ல இருக்கிறது அதை பத்தி நம்ம பிறகு பார்க்கலாம் அவன் என்ன தகுதி அடைந்தான் இரண்டாவது வரியில இருக்கிறது இப்ப நம்ம முதல் வரியில பேசுறது யார் இதுக்கு எலிஜிபிள் என்றது பிராமணன் பார்த்தோம் அந்த பிராமணன் அடைய வேண்டிய விஷயம் எப்படி மார்க்கம் அப்படின்னா பரீட்சை பண்ணி பாரு எதுல பரீட்சை பண்ணி பாரு நீ செய்திருக்கிற காரியத்துல கர்மச்சி நீ என்னெல்லாம் பண்ணினையோ அந்த பண்ணின விஷயத்தை அனுபவிச்சு பாரு அனுபவிச்சு பாருன்னா என்ன அர்த்தம் உனக்கு இருக்கிற விஷயத்துல அனுபவத்தில் எத்தனையோ அனுபவம் இருக்கிறது யாரெல்லாம் அனுபவம் கொடுக்குறான் ஹஸ்பண்டு ஒய்ஃபு சில்ட்ரன் அப்பா அம்மா பக்கத்து வீட்டுக்காரன் எத்தனையோ விஷயம் இருக்கு நமக்கு அனுபவம் கொடுக்குறது புரிதா அனுபவம் கொடுக்குறது அந்த அனுபவத்துல இருந்தே வரணும் அனுபவம் கொடுக்குறது ராகத்வேஷம் வரக்கூடாது ரஜஸ்தமஸ் இருந்தா நம்ம யார் மேல கிட்ட பழகிறோமோ அவங்க மேல கிட்ட என்ன வரும் ராகத்வேஷம் வரும் அவங்களை அனுபவிக்கிறோம் அதனால ராகத்வேஷம் வரும் ஓகே அது ரஜ சத்துவ ரஜஸ்தமஸில் வரக்கூடிய குணம் ஓகே நமக்கு சத்துவம் இருந்துன்னா அந்த அனுபவத்துல இருந்து அறிவு வரணும் அறிவு வரணும் பரீட்ச பண்றது பரீட்ச பண்றது எதுக்குன்னா அறிவு வர்றதுக்காக பரீட்ச பண்றதுன்னு என்ன அர்த்தம் சக்தி டிஸ்கிரிமினேஷன் பவர் பிரித்து பார்க்கும் விஷயம் எதுவோ அதுக்கு பேரு பரீட்சு எது நித்யம் எது அனித்யம் எது பர்மனன் அப்போ நாம பரீட்சை பண்ண வேண்டிய விஷயத்தை மூணு இந்த மூணு விஷயம் சொன்ன இல்லையா ஆட்கள் பொருட்கள் சூழ்நிலைகள் இதை வச்சு நம்ம பரீட்ச பண்ணி அறிவு அடையலாம் அப்படின்னா விவேகா விவேகத்தை அடையலாம் அப்படின்னா ஒண்ணு நம்முடைய சொந்த அனுபவத்தை வச்சு ஓகே நம்ம சொந்த அனுபவத்தை வச்சு நம்ம அறிவு அடையலாம் ரெண்டாவது எல்லா நமக்கு இருக்கிறதோ வாழ்க்கை ஸ்பேன் ரொம்ப கம்மி ஓகே அதையே வச்சுன்னு நம்ம அனுபவி நம்ம இது வர முடியாது இல்ல இல்ல எனக்கு எது இருந்தாலும் பர்சனலா அனுபவம் வந்தாதான் நான் அதை அறிவா எடுத்துப்பேன் ஒருத்தர் வந்து கையை வந்து சுட்டுக்கிட்டான் நெருப்புல நான் எல்லாம் டைரெக்டா அனுபவிச்சாதான் அப்படி நெருப்புல பர்நாள் அவ சுட்டுண்டா இல்ல சுட்டுண்டா இல்ல பார்த்தல அப்புறம் அவன் வலிக்கும் போது துடிக்கும் போது எல்லாம் எழுந்துக்கும் பார்த்த இல்ல பார்த்தோன்னு திருப்பி அங்க போறேன் அப்போ அதுக்கு வந்து லாஜிக் ரீசனிங் அனுமானம் ஓகே அப்போ நம்முடைய சொந்த அனுபவத்திலிருந்து அறிவடையலாம் செகண்ட் மற்றவர்களுடைய அனுபவத்திலிருந்து அனுமானத்தினால அறிவடையலாம் கரெக்ட் ஓகே சரி மூணாவது என்ன ஸ்ருதி சொல்றது ஸ்ருதின்றது வேதம் வேதம் நமக்கு கைட் பண்றது ஏ மகனே இது இதுல அனித்தியம் இருக்கிறது நீ செய்யக்கூடிய கர்மத்துல அது நாட் கம்ப்ளீட் பூர்ணத்து கொடுக்காது அது சம்சாரத்தை தான் கொடுக்கும் அது கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படின்றத நாம அனுபவிச்ச கர்மா உபாசனா செக்யூலர் சயின்ஸ் மூணு கர்மா சொல்றீங்களே வைத்திக கர்மா அலௌகிக கர்மா ஓகே வைத்திக கர்மா அண்ட் லௌகிக கர்மா ஓகே லௌகிக கர்மான்றது நாம நாம ரெகுலரா வாழ்க்கை முழுக்க படிச்சு வேலைக்கு வந்து எல்லாம் பண்றது கர்மா வைத்திக கர்மான்றது என்ன இந்த உபாசனோ மூணு விஷயமும் எப்படிப்பட்டது சம்சாரத்தை கொடுக்கிறது அப்படி முன்னாடி ஒரு டிக்ளரேஷன் பண்ணணும் இல்லையா அதை வந்து எப்படி அறிவு அடையிறது அந்த அறிவு வந்தா தான் அந்த விவேகம் வந்தா தான் நாம அப்ப இந்த மந்திரத்தை நான் என்ன சொன்ன மந்திரம் சொன்ன எங்க இருந்து கர்ம காண்டத்திலிருந்து இது வரைக்கும் வாழ்ந்த இருந்து இது இனி போகக்க வேண்டிய ஸ்பிரிச்சுவல் பாத் ஓகே அதாவது மெட்டீரியல் லைஃப்ல இருந்து அல்லது ரிலிஜியஸ் லைஃப்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு இந்த மந்திரம் உபயோகமாகிறது அப்போ இது என்ன கொடுக்கிறதுனா அறிவு கொடுக்கக்கூடியது இந்த மந்திரத்தை படிச்சா உடனே ஷிப்ட் ஆயிட முடியாது இந்த மந்திரத்தை படிச்சுட்டு அதுபடி நடந்தா அதுல என்ன நடக்கிறது அப்படின்னா விவேகம் பண்ணு எப்படி விவேகம் பண்ணணும் பகவானே அங்க சொல்லியிருக்காரு கீதையில் என்ன சொல்றாரு ஜன்ம மிருத்து ஜரம் வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம் எப்படி கொடுக்கணும் ஜன்மம் துக்கம் ஜ ஓல்யோதிகம் துக்கம் வியாதி துக்கமோ துக்கம் ஒரு தலைவலி வந்தா தெரியும் எல்லா வேதாந்தமும் பறந்து போயிடும் கொஞ்சம் நிறுத்து வேதாந்தமோ என அப்புறம் பாத்துக்கலாம் உடம்புக்கு ஒண்ணு வந்துடுத்துன்னா போறோம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுடுவோம் அங்கதான் இவர் வேதம் வந்திருக்கியா ஸ்டாண்டர்ட் ஆயிருக்கா இல்லையா தெரிஞ்சிடும் நீதான் உடம்பு இல்லைன்னு சொல்லியாச்சு உடம்புக்கு வந்தது ஓகே பக்கத்துல யாருக்கோ வந்த மாதிரி உடம்ப பார்க்கணும் இதெல்லாம் சொல்றதும் நல்லா இருக்கிறது கேட்கறதும் நல்லா இருக்கிறது எப்ப நல்லா இல்லைன்னா அந்த டயத்துல படும்போது ஒரு படுத்தல் இருக்க அங்க மாத்திரம் பிடிக்கும் சில பேர் காலையில காலையில எழுப்பிட்டான் வந்து நாஸ்திகத்துல மாறிட்டேன் நீ எழுப்பாதீ சொல அப்புறம் பதினோரு மணிக்கு கூப்பிட்டேன் என்னடா அப்படி சொன்ன அப்படியே சொன்ன அம்மா ஏன்னா தூக்கத்து உச்சசாயில் இருப்பாங்க அந்த அந்த நேரத்துல அவனை எது இருந்தாலும் எரிச்சல் வரும் பாரு அந்த மாதிரி சில பேர் வேதாந்தம் விட்டுருவான் கொஞ்சம் கஷ்டம் வந்ததுன்னா வேதாந்தம் படிச்சு இதெல்லாம் வந்து அனுபவம் என்ன அனுபவம் ராகத்வேஷ அனுபவம் வந்து உலகத்தில் இருக்கு அத்தனை பேருக்கு இருக்கு இது ஒண்ணும் பெரிய விசேஷம் இல்ல இது எழுத்து வீட்டுக்காரன் இருக்கு பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கு கீழே இருக்கு மேலோர் எல்லாருக்கும் ஒரே ஈவனத்தா இருக்கிறது இந்த அனுபவம் இந்த அனுபவம் அறிவாகணும் அறிவாகணும் அறிவாகணும்னு என்ன அறிவாகணும் நிர்வேதமாயா வைராகியமாக்கணும் வைராகியத்துக்கு தான் இத்தனை போடு போடுறாரு விவேகத்தினால வைராகிய வரணும் எது எந்த விவேகம் அனுபவிச்சிருந்த உலகத்திலிருந்து வைராக்கியம் வரணும் விவேகத்தினால வைராக்கியம் ஜன்மம் மிருத்து ஜனா வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம் இந்த லோகத்தை எப்படி படைச்சிருக்கேன் அனித்யம் அசூக்கம் அப்படின்னார் பகவான் ஸ்டேட்மெண்ட் அசூக்கம் இத்தம் லோகே இது அனித்யம் இது படை இதனுடைய இதனுடைய பொருளை எப்படி இதனுடைய மேஜிக் எப்படி இருக்குன்னா அநீத்தியம் அசுக்கம் இந்த லோகம் அதுல நீ வித்ராயில் பண்ண ஓகே வித்ரோயல் அப்போ மூணு விஷயத்திலிருந்து நாம் அனுபவி அனுபவிச்சு மூணு விஷயத்திலிருந்து வித்ராயில் பண்ணணும் என்னது ஆட்கள் பொருட்கள் சூழ்நிலைகள் இந்த மூணு எதை மூணு வச்சு நம்ம வைராக்கியம் அடையணும் விவேக்கம் வரணும் அப்படின்னா அனுபவ ம அனுமான அனுபவ ஆகம மூணாவது என்ன அணு அனுமானம் முன்னாடி சொன்னதுதான் சொன்ன இப்போ மாத்தி சொல்லல வேற வார்த்தைகள் சொன்ன இந்த மூணு விஷயத்தை வச்சுட்டு இந்த உலகத்தை பரீட்ச பண்ணிப்பார் பரீட்சை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கர்மம் கொடுக்குறது மூணு தோஷம் உனக்கு தெரியும் அது என்ன மூணு தோஷம் அப்படினா, முதல்ல இந்த பொருள் இருக்க அது வந்து என்னை பந்தகத்துவம் பந்தத்தை உண்டாக்குறது பந்த தோஷம் எதிர்க்கிறதுக்கு அப்புறம் என்னது துக்கம் மிசிரித்தம் துக்கம் மிசிரிதம் கட்டாமிட்டா இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய அத்தனை விஷயம் எப்படி இருக்கிறது கட்டாமிட்டா கட்டாமிட்டா என்ன தொட அதாவது இது சுகமும் துக்கமும் கலந்த அனுபவம் இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கலந்து இருக்கிறது நம்மளை பந்தப்படுத்துறது அடிமைப்படுத்துறது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுல இருந்து நம்ம வித்ராயில் பண்ண முடியல அது பந்தப்படுத்துறது ஓகே மூணாவது விஷயம் இது அனித்தியம் இன்ஃபைனை கருமத்தினால் அடையக்கூடிய அத்தனை விஷயமும் அதுக்கப்புறம் பார்த்த வகுப்பு மந்திரத்தோட இன்ட்ரோடக் பார்த்தோம் முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் ஓகே ரெண்டு இன்ட்ரோடக்ஷன் பார்த்து மந்திரத்துக்குள்ள நுழைந்தோம் மந்திரத்தை ஆறா பிரிச்சோம் ஒண்ணு பிராமணா என்ற வார்த்தைக்கு அவன் தான் தகுதி இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கான யோகியதை அப்படின்ற பார்த்தோம் எலிஜிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான எலிஜிபிள் அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான வழிமுறை என்னன்றத சொல்லி பார்த்தோம் அது என்ன கர்மச்சிதான் லோகான் பரீட்சைய பரீட்சை பண்ணி பாரு அந்த பரீட்சை பண்ணி பாக்கிறது விவேக அந்த விவேகத்தை எப்படி பரீட்சை பண்ணி பாக்கணும் ஆட்கள் பொருட்கள் சூழ்நிலையில சொந்த அனுபவத்தை வச்சு பாக்கணும் நம்முடைய சுருதியோட வாக்கியத்தை பார்க்க பாக்கணும் மற்றவர்களுடைய அனுபவத்தை வச்சு பாக்கணும் அதனால சோ இப்ப வந்து அந்த ட்ரெயின் வந்தது நடு ராத்திரி ஒண்ணு பத்துக்கு நெருப்புடிச்சு எரிஞ்சு போச்சு கோச்சர்ல படுத்துட்டு அப்படியே படுத்தி போயிட்டான் மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புலாம் எப்படி இருக்கும் எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்கும் எத்தனையோ வயசு முன்ன பின்ன வயசு உள்ளவங்க அதுக்கு சம்பந்தப்பட்ட ரிலேட்டிவ் எல்லாம் என்னெல்லாம் எதிர்பார்த்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க இல்லையா சாம்பலா போயிடுச்சு நடு நடுராத்திரி அது என்ன என்ன சொல்றாங்க டெக்னிக்கலா சர்க்யூட் ஆயிடுச்சு என்னமோ சர்க்கியூட் ஆச்சு ஏதோ அனித்தியம் சமஸ்டியா செத்து போயிட்டான் அவ்வளவுதான் ஒரே விசேஷம் ஓகே அதனால நீ வந்து இது வந்து நீங்க இப்ப வாங்கினீங்கன்னா அந்த டிவி இருநூறு வருஷம் ஷாப்பிங் சென்டர்ல சொல்றான்னு வச்சுக்கோ சரி நான் இருநூறு வருஷம் இருப்பேனா இல்லையே பர்மனன்ட் இல்ல ஓகே அப்ப பர்மனண்ட் இல்லாத இந்த உடம்புக்கு நிச்சயமா செத்து போகிறது எங்கயோ அடிப்பட்டு சாகிறது இல்ல எரிஞ்சி சாகிறது இல்ல வயசாயிச்சு சாப்பிட ஏதோ ஒண்ணு போறது போறதுன்னு உரிவாயிடுச்சேன் அப்போ ஒரு நல்ல விஷயத்து தான் போறது இல்ல என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு நினைச்சுண்ட அடுத்த வார்த்தை மீதி பாக்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவிஷே ிாஷா ஹரிஹி வோம் ஸ்ரீகுரு நமஹோம்